மக்கள் இன்னும் போதிய வசதியில வீடுல்லாம் இல்ல ஏன்னா அந்த கடல் வந்து சில பகுதிகளை அழிச்சதுனால வந்து பல பேர் கொஞ்சம் நெனஞ்சிருக்காங்க போதிய இடவசதி இல்லாம இருக்கு அப்படி இருந்த போது அந்த வங்கியசேகர பாண்டியம் சொன்னா சொன்ன பல் கூறுமான பரப்பலாம் ஒருங்கு அல்கூரை இடம் கூடை வாகவாய் மக்கள் வந்து அவங்க போது இட வசதி இல்லாம இருக்காங்கள பார்த்தா நேர சொக்கத்தை பெருமானி இந்த கடல் வெள்ளத்தினால மக்கள் ரொம்ப நெருக்கடியா இருக்க வேண்டியிருக்கு அதனால கொஞ்சம் பெருக வைத்து ஒரு அந்த எல்லை பெருசனா தேவலாம் நீட்டிச்சா தேவலாம் என்று போய் விண்ணப்பித்துக் கொண்டான் விண்ணப்பித்த உடனே இத்தனை மாக்களும் இருக்கத்தக்கதா பத்தனம் காண இப்பதிக்கன் எல்லாரும் அதாவது நீங்க பெரிய மாளிகை கூட அவரவர்களும் தான் உண்டு தான் குடும்பம் உண்டு இருக்கிறதுக்கு வேண்டிய இருக்கணும் அந்த வசதியை அரசு தான் செய்து தரணும் பேரரசாக இருக்கிற நீங்க தான் செய்யணும் சரியப்பா உடனே திருவள்ளம்ப எப்படி வந்தார் பதினாலு பிரபந்தத்தில் ஒரு பிரபந்தம் அது அந்த பாட்டு பாருங்களேன் திருமுடியில் கண்ணியும் பாம்பு மா ஆரமும் பாம்பு திருமாதில் ஆரமும் பாம்பு பெருமான் அறையில் கட்டிய கச்சும் பாம்புங்களா திங்கள் கண்ணியும் பாம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் பாம்பா இருந்ததாம் இந்த பாட்டும் அந்த பாட்டு ரெண்டு உண்டு குருல்சாமிடைய வாக்கு இப்படியாக வந்தாராம் வந்து என்ன செய்தாராம் அதுல ஒரு பாம்பு எடுத்தாராம் எங்கே இந்த மதுரை நல்ல இப்ப இத்தனை மக்கள் இருப்பதற்கு ஏதுவாக நல்ல ஒரு இருபது மைல் நீல அகலமுடையதாக நல்ல பெருசா அப்படின்னு ஒரு அளந்து காட்டு அப்படின்னா பாம்ப சர்வேயர் இந்த சர்வேயர்லாம் கேட்டா ஏன்னா இது கேப்பாருன்னு இந்த சர்வேயர் சொன்னதை கேட்கும் இது எனக்கு என்ன பையன் கேக்கும் அப்புறம் எடுத்துட்டு போய் அப்புறம் அந்த வாங்கறதுக்கு அஞ்சு நாள் ஆகும் அப்புறம் ஆகும் சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்பாங்களான் கேட்கலாம் யாருக்குண்டா அதனால விட்டுவிடுங்க சபை குறிப்பினரும் நீக்கி விடுங்க பாம்பு எடுத்தார் எங்கே நீ சர்வே பண்ணி இந்த மதுரையை ஆளந்து விட்டு அது இறங்கிச்சு இறங்கினவனே ஒரு விண்ணப்பம்னு என்ன இந்த மதுரையை அளந்து கொடுக்கிற பணியை அடியுக்கு கொடுத்தீங்க அதனால இது அளந்த பிறகு இந்த வந்த நகரத்துக்கு அடியிருந்தா தேவலான் இருபதாம் நூற்றாண்டு தாக்கம் கிழக்க கொண்டு தன் தலையை வச்சது வச்சு அந்த வாழை அப்படியே மீண்டும் அந்த வாயில அந்த வால் போச்சு அப்போ இந்த அளவு பரப்புடைய நிலம் இந்த மதுரை வாயில என்ன இருக்கும் ஆலம் விஷம் அந்த விஷம் வாயை முதல்ல வச்சுதான் அப்படி அந்த வால் அப்படியே சுத்தி சுற்றி மீண்டும் வச்சது எனவே ஆலவாய் ஆலவாய் பாம்புடைய பெயர் உடைய வாய்வல் டு பாம்பு எனவே ஆழ வாய்ங்களா அந்த காலத்திலேயே ஒரு பணி செய்த பாம்பு எல்லாரும் கொண்டிருந்தாங்க பல பேர் இது எல்லாம் இருப்பாங்க என் பெயர் கோப்பெருஞ்சோட சொல்லுவார் யார சிச்சிராந்த யாரு தன் பெயர் கிழக்கும் யாராவது சிச்சிராந்தையாரை போய் ஐயா தங்கள் பெயர் எதுவோ அப்படின்னு கேட்டா என் பெயர் பேதைச்சோடன் என்னும் அவர் தன் பேர சொல்ல மாட்டார்தான் என் பேரு சொல்லுவார்தான் என் பேரு சொல்லுவார்தான் நான் முட்டால் பேதைச்சோடன் எனக்கு என்ன தெரியும் என் பேர் அவர் தான் பேரா சொன்னாரு அப்படி ஒரு ஆள் இருக்காருங்க காதல போட்டு சங்கலிக்கு நடக்க முடியுமா சங்கலிக்கியத்தை இப்படி ஒரு ஆள் நண்பர் தான் அப்படி உங்க பெயர் என்னன்னா தான் நண்பர் பெயர் எதுவோ அந்த பெயரையும் சொல்றது ஏ உடம்புதானுங்க வேற அவர் வேற நான் வேற இப்படி வாழ்ந்த நட்பு ியா அரு திருப்பூந்துருச்சியில ஒருத்தர் வச்சிருந்தார் அப்போது பந்தல் பெயர்லாம் என்ன நடந்தது திருநாவுக்கருக்கு திருநாவுக்கருக்கு அப்புறம் ஏ சார் பானக்கம் திருநாவுக்கரசர் பானக்கம் அதாவத அந்த பானையில போய் நீர்மோர் திருநாவுக்கரசர் நீர்மோர் வெறும் குளிர்ந்த தண்ணீர் திருநாவுக்கரசர் குளிர் நீர் பானையெல்லாம் ஒரு பெயர் பந்தெல்லாம் ஒரு பெயர் அப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே அதை மறந்துருங்க எனவே இந்த பாம்பு கேட்டுது கேட்ட உடனே அளந்து கொடுத்த உடனே உடனே அதுக்கு ஆளவா என்று பெயர் வைத்து ஆலவா அந்த பாம்பை எடுத்து தலையில போட்டு போயிட்டார் பெருமான் பார்த்தான் பாண்டியம் அடாடா இவ்வளவு நீள அகலமான நமக்கு நம்முடைய பதி கிடைச்சி விட்டது பெருமானுடைய திருவிழா சொல்லிட்டு அங்க அங்க என்ன பண்ணார் அப்படின்னா அருமையா யார் யார் எப்படி இருக்கணும் வரிசை வரிசை வரிசையா நல்ல மதுரை வீதி புது மதுரையும் புதுக்கோட்டையும் தான் கொஞ்சம் வீதி அழகா இருக்கும் அகந்த வீதியா இருக்கும் அதுதான் கக்கரை புகழ் சரிங்களா அதனால வீதி பெயரே நிறைய இருப்பாருங்க ஆவணி மூல வீதி மாசி வீதி ஆடி வீதி வீதி வீதிங்கிறது பேர் வச்சது அங்கதான் ஆடி வீதிங்கிறது நம்ம கோயிலுக்குள்ளேயே இருக்குது திருவள்ளுவர் கழகம் இருக்குது அந்த திருவள்ளூர் கழகத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டா மதுரையில் இருக்கிற ஆடி வீதியில் இருக்கிற திருவள்ளூர் கழகத்துக்கு நெடுமாரம் அப்பாவும் இப்ப இருக்கிற சபாநாயகருடைய அப்பாவும் ரெண்டு பேரும் இருந்து காத்த திருவள்ளுவர் கழகம் அது மூன்று முறை முறையா பரிமையல் உரையோட பாடம் நடத்தினர் நடத்தி இருந்த முருகா முருகா அப்படி இல்லாம திருவள்ளுவர் கழகம் திருக்குறள் யோகியதையா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதையும் அது பரிமியல் உரையோடு கூட கந்தசாமி பிள்ளையை நடந்தார் இப்பதான் அண்மையில இறந்து போனார் அவரை வச்சு பாடம் கேட்ட இடம் மதுரை ஆடி வீதியில் இருக்கிறது திருவள்ளுவர் கழகம் அநேகமா தமிழகத்தில் திருவள்ளுவர் கழகம் என்ற பெயர் இம்மாதிரி மூன்று முறை முழுமையாக படித்ததாக அரியன் பராபரமை கழகம் நெடுமாறனுடைய அப்பா பழனிப்பு பிள்ளைன்னு பேரு கணுக்காலுக்கு மேல முழங்காலுக்கு வேசி இருக்கணும் அவ்வளவு பக்தரா இருப்பார் ஆடையும் கந்தையும் என்ன வேணும் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராயிருந்த போது அந்த ஒரு நாள் விழா திருவள்ளுவர் ஆண்டு விழா அங்க அடிக்கடி போயிட்டு வரும்படியான பழக்கம் உண்டு ஏன்னு கேட்டா நல்ல கடகம் முறையா படித்த கடகம் நீங்க எவ்வளவு தரமா பேசுனா கூட பரிமையல் உரையை சொன்னாலும் அருமையா கேட்கும் அது மாதிரி இருக்குது அப்போ அடியும் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழக வெள்ளவாரணும் ரெண்டு பேரும் பேசுறோம் அவர் திறந்து வைக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் அப்போ பழனிப்புள்ள நல்ல கூட்டம் திருவிழா இருக்கும் தஞ்சை மாவட்டம் ஆயிரக்கணக்கில் மாண்பு மிகு வந்தாதான் இருக்கும் மற்றது பேர் தான் வருவாங்க வேண்டாம் அங்கதான் அதே மாதிரி பத்து நிமிஷம் பேசினார் ஒரு பத்து நிமிஷம் பேசும்போது அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவர் போறார் காமராஜர் ஒரு காவல்துறை முன்ன போகுது பின்னால பழனி பிள்ளையும் பீட்டி தான் போனாங்க நால்வர் தவிர யாரு யாரு எந்திரிக்கலையா ஏன் வந்த கூட்டம் திருக்குறளுக்கு மாண்பு மிகுக்கல்ல மாண்பு வந்து அவர் எதிர்த்த உடனே ஓ ஆறு பக்கம் போட்டு போடும் இந்த நால்வர் மட்டும் போனாங்க போய் எழுதிட்டு மீண்டும் பழனிவேற்பையும் பீட்டிராஜன் வந்துட்டாங்க அருமையா போட்டு காலையில ஒன்ப கூட்ட மத்தியானம் பன்னெண்ட மணி வரைக்கும் ஆடி வீதி என்ன வெடி வீதி என்ன ஆவணி மூல வீதி என்ன இந்த பாண்டி மன்னன் ரொம்ப அருமையா அந்த வீதியா நல்ல அழகாக வைத்து நீண்ட நெடிய தேர் எல்லாம் போகணும் வீதி கழகு என்னன்னு கேட்டா நல்ல தேர் போகணும் பெருமான் வந்து அஞ்சு பத்து நாள் எழுந்துள்ள பொழுது பஞ்ச மூர்த்தியும் புறப்படுதுன்னா அஞ்சு மூர்த்தியும் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையும் இருக்கும் பண்ணிட்டு இருந்தாலும் புதுக்கோட்டை வீதி கொஞ்சம் அழகா இருக்குது தமிழகத்தில் ஏறத்தாழ வீதி அழகு உடையது இது ரெண்டு மாதிரி படுது எஞ்சி இருந்தாலும் சேர்த்துங்க இப்படியாக அருமையா வீதிகளை அமைத்து நல்ல அங்கே இருக்க வேண்டியவர்கள்து நல்ல பெருநகரமாக ஆக்கினி அதோடு கூட இப்படி எல்லாம் ஆக்கிய இப்ப என்ன திருவால வாயான படலம் அதான் இப்ப வரலாறு செய்திக்கு நமக்கு நெருக்கத்துக்கு வந்துட்டோம் இவை எல்லாம் செய்தவர் நிறைவாக என்ன செய்தான் அதிக முக்கியம் அதை மட்டும் சொன்ன நம்ம இந்த வரலாறு நிறைவுப்படும் ஆமா இந்த மாதிரா செய்துவிட்டு இதுக்கு எல்லை வகுத்தது அந்த எப்படி எல்லைன்னு வகுத்தாரும் கொஞ்சம் சொல்லி இருக்க ஒரு பாட்டுல இப்போ மதுரைக்குன்றம் எல்லா திருப்பரங்குன்றம் வடக்கே பசுமலை வரைக்கும் அது மதுரை இல்லை பசுமலை வரைக்கும் சரி மேற்கே நம்முடைய திரியேடகம் திரியாடகம் பாடல் பெற்ற தலம் அதாவது நம்முடைய ஞானசம்பந்தர் விட்ட ஏடு எழுத்து சென்றது திருவேடகம் தான் அது வந்து எந்த எல்லை மேற்கெல்லை கிழக்கெல்லை என்னன்னு கேட்டா திருப்பூவனம் திருப்பூவனம் ஒரு பாடல் அது வரைக்கும் அந்த எல்லையா அப்ப இன்னைக்கு மதுரை எல்லை வந்து எப்படின்னு சொல்லும் திருப்பரங்குன்றம் இந்த பிறகு பசுமலை அப்புறம் இந்த அப்புறம் திரியடகம் இன்னொரு பக்கம் திருப்புவனம் இந்த நான்கு எல்லைக்குள்ள அந்த ஆலவாய்த்தது என்று ஒரு அருமையான கருத்தையும் தந்தார் இப்படி செய்துவிட்டு இனி மக்களை கூடிய எல்லாம் செஞ்சாலும் இவ்வளவும் நமக்கு இந்த பெருவளத்தை இந்த நகர்வளத்தை கொடுத்தது யார் சொக்கநாதர் ஆகலால் ஆன்மியம் சமய உணர்வு சமய உணர்வு சமயம் நம்முடைய தமிழ் வேந்திர அப்படி அணு அணுவா கலந்திருந்தது போட்டாங்க நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டீங்க என்ன ஞானமும் இந்த சமய ஞானம் வேண்டாம் என்று சொல்லுவது சமயம் கலவாத அரசு கலந்துட்டா கண்ணி பிறந்திரும் நடுக்கும் நடுக்கும் என்ன பண்றது என்ன ஞானமும் எல்லாம் விடுத்து அவர் என்ன செய்தார் வங்கிய சேகர பாண்டியன் பெருமானி நாங்கள் அருமையா குடியிருப்பு அருமையாக இருக்கு எங்க அரண்மனை அருமையா இருக்கிறாங்க எல்லாம் தொழிலாளர்கள் என்ன நல்ல கல்வியாளர்கள் என்ன மாண்புமிகு அமைச்சர்கள் என்ன அருமையா தங்கி இருக்கிறாங்க ஆனால் பெருமானி இளைஞருள் இருக்கிற திருக்கோவில் எப்படி இருக்கு அந்த ஞாபகம் வந்தது என்ன நாம் பெறுகின்ற இன்ப இன்பங்களுக்கெல்லாம் காரணம் பெருமான் அல்லவா திரு திருப்பள்ளி எழுச்சியில முதல்வரி என்ன முதல்வரி போற்றி என் வாழ்முதல் ஆகிய போரூ பெருமானி இந்த ஆன்மாவினுடைய வாழ்க்கை அணு அணு அணுவாக வாழ்கிறது என்றால் அந்த வாழ்முதல் அருமையான தமிழ் வாழ் முதல் ஆன்மாவின் வாழ்க்கைக்கே மூல காரணமாக இருக்கிற மூர்த்தி நீதான் போட்டி என் வாழ் முதலாகிய பொருள் என் வாழ்க்கையினுடைய முதல் பொருள் அல்லவா நீ ஒரு தொடர் அனிம திருவாசனம் தவிர்த்த வேற இல்லை போட்டி என் வாழ் முதல் ஆகிய பொருளி பூபாலத்துல நாலரை மணிக்கு பாண்டா பொருள் உணர்ந்து பாடுனா இசையும் கூட்டி பாடுனா அருமையா எனவே அப்படிப்பட்ட வாழ்முதலாக இருக்கின்ற பெருமானுக்கு என்ன செய்தாராம் கொடிகள் கொடிமரம் ரொம்ப உயர்த்தி கட்டினாராம் ஆகவே எல்லா சிக்கலும் எங்களுடைய பெருமானுடைய சொக்கநாதருடைய கொடிதான் கொடி கட்டி பறக்கணும் கொடி கட்டி பறக்கணும் அதுவும் இருக்கிறது நம்முடைய திருப்பள்ளி இடிச்சியில ஏற்றுயர் கொடி உடையாய் என உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயி ஏற்றுயர் கொடி உடையாய் ஏறு அது ஏது அற தேவதையே தரும தேவதையே கொடியா இருக்கிறா எனவே எங்கள் பெருமானுடைய கையில் இருக்கிறது என்ன கொடி அறக்கொடி அந்த அறக்கொடி கொடி கட்டி பிறக்கணும் ஏற்றுயர் கொடி உடையாய் என்னையும் உடையாய் எம்பெருமான் படி எடுந்திருளாய் என்றாரே அந்த கொடிமரத்தை உயர்த்தினாராம் மண்டபம் அருமையான மண்டபம் பெருமான் எழுந்தருள்வதற்கு திருவிழா காலங்களிலே சாதாரண காலத்திலே நல்ல அருமையான மண்டபம் கட்டினாராம் கோபுரம் அருமை இல்ல படிகொள் பூம்போடில் பெருமானுக்கு மலர் மலருக்காக நல்ல அருமையான மண்டவனம் மாடு வீடு ஆடு எல்லாம் ஏறி குதிக்காமலோ மற்றவரெல்லாம் ஏறி குதிக்காமலோ வேற தூய்மை ஏற்றதை செய்து விடாமல் இருப்பதற்கு நல்ல உயர்த்தி நல்ல உள்ள நல்ல பல்வேறு மனம் நிறைந்த மலர்களை வைப்பதற்குரிய நந்த மனம் இன்னவும் புதிய வாண்டு நெடிய கோலகை கிரீடம் சொக்கநாதருக்கு பார்த்தாராம் பெருமானி இப்படி எங்கள் வாழ்முதலாக இருக்கிற பெருமானுக்கு எப்படி இருக்கு கிரீடம் ரொம்ப ஆருமையா நல்ல உயர்த்தி நல்ல தங்கத்தினால கட்டி தங்கம் வெட்டி எடுத்த தங்கத்தினால கிரீடமைச்சாமித்தார்க்கநாதி உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராமல் என்னை சிங்காரித்து எதற்பட்டி குடியான சம்பந்தம் யாரை சிங்காரிக்கணும் நமக்கு வாழ்முதலாக இருக்கிற பெருமானை சிங்காரிக்கணும் நாம சிங்காரிச்சுக்கிட்டே இருந்தார் அதான் அதான் உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராமல் என்னை சிங்காரித்து எதற்பட்டும் யாரு குர்ஞானுடைய வாழ்க்கை அதனால பெருமான சிங்க அறித்தான இப்ப நம்முடைய சிதம்பரத்துக்கு ரஷ்ய நாட்டிலிருந்து ஒரு பெரிய மணி பொண்ணாது வச்சிருக்காங்க அது என்னமோ எவ்வளவு இடன்னு அதை கட்டி வரவு செல்ல பண்ண முடியல உங்களால இப்ப என்ன பாக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க நடராஜா அப்படி பல வரும்போது அங்கிருந்து வருஷம் ரெண்டாச்சு இது ஒரு கூத்தா காஞ்சிபுரத்துல கோவிலுக்கு ரெண்டாண்டுக்கு முன்னே ஜெனரேட்டர் வாங்கி நீங்க உடனே மின் விளக்கு நின்றுதுன்னா அடுத்த செகண்ட் எல்லாம் விளக்கறிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்க கருவி ரெண்டாண்டு ஆச்சான் அது சித்தர் பாட்டு படிச்சு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் முருகா முருகா யாரோ வாங்கி கொடுக்கிறாங்க போன நேரத்தில் அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க அடிக்கடி நின்று போக்கும் வரவும் சிவபிராணம் படிச்சது அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டு போக்கும் வரவும் புனரும் இலா புண்ணிய சிவபிராணம் படிச்சது என்ன பண்ண முடியாது வரும் போகும் முருகா ஆகவே நல்லா அப்படிப்பட்ட நல்ல பெரிய மணி இவை எல்லாம் வைத்து ஆடிகள் சாத்திய காலன்காலும் வேறு வேறு அமைத்தான் எண்ணி எண்ணி பாக்கிறான் சொக்கநாதர் கை எப்படி இருக்குது எத்தனை பேருக்கு அவயம் கொடுக்குது அதுல நல்ல ஒரு நவரத்தன மோதன ஒன்று போட்டா எப்படி இருக்கும் தான் கையில போட்டுக்கல நவரத்தன மோதனம் யார் கையில இருக்கணும் எல்லாருக்கும் அருள் அதே போல அம்மா மீனாட்சி அம்மா அவங்க காதல என்ன இருக்கணும் இப்படி இருக்கணும் அல்லவா நீ இப்படி மேல எப்படி இருக்கணும் காதல்துறை எப்படி இருக்கணும் என்று எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி பெருமானுடைய திருக்கோயிலையும் பெருமானையும் பெருமாட்டிக்கும் என்று அந்த திருவால வாயான படலம் நிறைவு பெறுகிறது அந்த எண்ணமும் எழுச்சிகளும் எதிர்கால வாழ்வியல் நாமெல்லாம் பின்பற்ற வேண்டிய பல செய்திகளும் அதுதான் அங்க இருக்குங்களா வரலாறு ஏதுவாக இந்த அருமையான நாள் நமக்கு அமைந்தது ஆகவே அந்த மாதிரி எல்லாம் நம்மை அமைத்து இந்த பெருமுன்னியத்தில் ஈடுபடுகின்ற ஈடுபடுத்துகின்ற எல்லாமுள்ள பெருமான் திருவொருள் அந்த பெருமானின் தேக்கமாக வழங்கினுடைய குருமூர்த்தியுடைய திருவடிமலர்கள் பந்து கேட்டு மகிழ்ந்த பெரியவர்கள் முகலிப்பதிவு செய்த ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர்